யாரோ உங்க ஆட்கள் அளவாக இருப்பது போல தெரிகிறது யார் என்று பார்க்கலாம் யோ 나гайன்னா 나갈 나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나 நாராயணன் நான் சொல்ல சொல்டைய பேசலாம் என்ன சொல்ல கேள்வி அதனால வந்து அதனால சொல்லி பாருங்க நான் கேட்கிறேன் நான் என்ன மனிதனோ நீ அப்ப மனித ஆச்சரியமா கேட்க முடிவ நோனி முடிவனோ நீமா நீங்க சொல்லி சொல்லப்படுகிறோம் நான் இல்ல நீங்க பாRNA பார்த்தீங்களா அவ்வளவு அழகா கேட்ட நான் இல்ல சரி சரி நான் ஒரு பாட்டு பாண்ணே மொத்தமா காலி பண்ணிகிட்டு போய்ட்டாங்க எப்படி காய் இருக்குடா அதானே பாளடா உम्मी நான் தான் பரவால பரவால நம்ம பாதம் ஆரம்பிச்சிட்டாங்களே சிமுட்டேன்னா நாய் மாதிரியே கொளைக்குறங்க தங்கிட்டு போறது நான் தான் அம்மா உम्मी எப்போடா எப்படி அமைப்பா இருக்கற வகையடா இப்படி இருக்கணும்டா கபவ சலவா பெரிய பசுபாட்டு ஓபா இருக்கியோ இருக்கியோ அப்படியா சரி சரி வாங்க அப்படியா நாலுதான் மலரிசி இருக்கா சொல்ல உண்மையில கைலங்க வருகிறேன்கன்ககாய்க்களுமே தேவர அரு சாப்பிட இருக்கேன் அமிர்தம் சாப்பிட்டவர்கள் நாங்க அமிர்தம் சாப்பிட்டதுனால பறந்து வரக்கூடியது சன் ஆகமா இருக்கும் தாசமா இருக்கும் சர்புத்திரமா இருக்கும் ககன மாத ஏமாத்தப்படிய நல்லா உருவாக்கி என்னன்னு தங்கச்சியா தம்பியல சத்தம் ஒரு கையில தூக்கிடுவேன் நான் போன மாதிரி என்ன செய்ய முடியாதா மேல கை வைக்க சரியான ஆம்பளை கை வச்சு ஜெயிப்பு போயிடுவாப்பா என்ன வாடி பல்க் ஆச்சு பயம் தெரியோ என்ன உனக்கு கொஞ்சம் நிஞ்சு தூக்கலா இருக்கு அந்த கொண்டல உள்ள இருக்கேன். நீயா சொன்னா. அது ஆறி இருக்கயா? என்ன ஆறி இருக்கா நீ? மாறி வாங்குறதுன்னு বলக்கியா? என்ன பாத்து என்ன பாத்துக்கறேன்னா நார்ல புரிய அழாம ஒரு வாங்குறேன். வேற ஊத்துல டெய்லர் கடைல ஒரு சட்டை வாங்கி வரப் போறாங்க. தற்காலமா நான் பார்த்தல யாரோ உடனே ஒரு சட்டைய போட்டு ஒரு கன்னாரி ஓடுது. நீ அழாம வாங்குறியா? என்னடா சொல்றே? வீட பாத்து உடனே அந்த பம்பளப்ல மொளுகிட்டு இருக்கு. அது மகாசபற போடுது. ஒரு நாள பாத்து மா என்ன செய்தி கை வச்சு பாருகிறோம் ஆமா ஸ்ரீகல கோபம் அதிகமா இருக்கு சரியான மனுஷனுக்கு மனு சொன்ன வீரம் நாமையா வருவான் வேற தள்ளி போட்டு ஏய் ஊச்சி உனக்கு என்ன பண்ணுங்க இப்போன்னு சொன்னேன் ரெண்டு வாட்டலாம் இப்போ என்னடா கேடே இப்போ வா நிந்து வா நீ போ நான் வருவே ஏமா சரிங்க சவுரியத்துக்கு போறான் சவுரியத்துக்கு போறியா ஏய் உனக்கு மீனாப்பு ஓடமா போய் селиயா நீ சண்டியானா சண்டியாரா சண்டியர் ஏன்டா பேசாத நீ வா சந்தோஷப்படாது ஒரு சண்டியார மாறனா ஒரு சாமியார் சண்டியார்க்க சரியா பேசாம யார் பயந்து நீங்க உயிருக்கு உயிர் எனக்கு போயாம அறிக்கை அப்புறம் நாரத நின்று போயிருக்கீங்க நாரத மகரிஷி அந்த தம்பி மேம் நல்லா இருக்கா சரி சரி போன வருஷம் ஒரு ஐநூறு ரூபாய் கணவாங்க பொறிவுண்டு சொல்றது ஜீபுல்தான் நாயணம் ஆமா பன்னி குட்டிக்கு காரணம் மோசமான கவிதை போட குட்டிக்கு அந்த குட்டிக்குற சரி சரி ஒட்டலத்தை ஒட்டலத்துக்கு காரணம் ஒட்டலம் போடுற குட்டிக்கு என்ன தாமரையில வித்துக்கூடிய வாணி தட்டும் வாணி வாணி வாணி தட்டு வெள்ள தாமரை இந்த வீண வச்சுக்கிட்டு காசு கொடுத்து சாமி வச்சிருக்காரு உனக்கு ஒரு தொண்டையில கடவுள் படைத்திருக்க கத்துனா கூகுண்டு உள்ள ஒருவையும் பருத்த முடியல அவங்க வாய புல கிடையா மயிற்சி காசு விட்டு வாங்க அமைக்க வைக்கல நேற்று கத்துல நெருப்பு பிடிச்சது கடைபாணி உங்க ちゃんと செட்டட்ட கோலஞ்சி. என்ன டி சங்கட வர மாதிரி. அப்புறம் என்னது பேசிக்க. हां சரி அந்த உங்க மாவுக்கு அம்மா அந்த மாடங்க மாமாங்க கூட போறதுக்கு நான் கூட போனது 10 பேர். 10 பேர். முன்னادیه ஒரு நாள் வரை. ஆமா. முன்னாடி நாள் வரை பின்னாடி நாள் வரை. முன்னாடி நாலு பேர் அதுக்கு அப்புறம் 10 பேர். மொத்தம் 14 பேர். यार உங்க அப்பாக்கு. ஆமா. சரி குடும்ப கட்டு பாடே தெரியாது ஓடிர்க்க மேல வரதுல. எப்படி உங்க அப்பா வச்சு சமாதானம் பண்ணிட்டு பேசி அதெல்லாம் ஒரு திறமை இருக்கு. சரி இருக்கட்டும். இங்க என்ன வேலையா வந்தீங்க? அத உள்ள சத்தம் கேட்டுச்சு. ஆமா. கரம் செய்வதற்காக உத்தியோகம் அப்படியாத்தி போனா தானா இருக்க போச்சு வாங்கு கேக்குறீங்க உடம்பு அப்படி வச்சிருக்கேன் நாவை மடிக்க வேண்டும் ஒத்துக்கிறாங்க அது என்னமா அதுல ஒரு மைரன் துவச்சு காயப்பட்டு போறியதா இருப்பது பெண் பால் வெளியே இருப்பதா நாங்கிட்ட இருக்கும்படி எரிக்கல தமிழ் பால் கிடைக்குமா அதே அப்பா ி காவல சரி அம்மா எங்க இருக்கு தெரியல இருக்கா என்னன்னு தெரியல இருக்கு கொஞ்ச நாள் வந்தா எங்க அப்பா நம்ப எதுல பிறந்தாது எங்க அம்மாவுடைய வயிற்றுல இருந்து வயிற்றுல இருந்து அப்பாவுக்கு பிறந்தா அம்மாவுக்கு எங்க அப்பா பெத்துச்சு அதுக்கு வேலை செஞ்சது எங்க அப்பா நான் வந்து எங்க அம்மாவுக்கு பிறகு எங்க பேருந்து குழந்தைக்கு வந்தார் அப்படின்னா இருந்து தோற்றுவிக்கப்பட்டவன் இடையிலிருந்து வெளியே வந்தவன் பேர் அதுக்கு பேர் அதை என்ன என்ன அவசியம்மா இந்த கூட்டத்துக்கு நமக்கு ஒரு சாட்சி இடம் எடுத்து என்ன ரூசு வருது சந்தோஷமா இருக்கிற நாகதல் சென்றுந்த என்ன ஒரு மாறியா குழந்தை பத்தி ஏதாவது எடுத்து சொன்ன வளருது எங்களுடைய குலமண்டம் ரொம்ப கண்டோட நன்றி கண்டு